முதலாவது மனித இரத்தம் மாற்றும் முயற்சியை டாக்டர் என்பவர் மேற்கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை நிரூபித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆர்கன்சா அமெரிக்காவின் இருபத்தி மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு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 முழுமையானறவுகளை ஏற்படுத்திக் கொண்டன இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிக் வேலண்டா என்பவர் எண்ணிக்கை டபிள்யூ ஏ எல்எல்இஎன்டி நிக் வேலண்டா என்பவர் நயாகரா அருவியின் மீது கயிற்றில் நடந்து கடந்து சாதனை புரிந்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம்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 1933 தொள்ளாயிரத்தி ஆண்டு வீரசிங்கம் ஆனந்த சங்கரி இலங்கை தமிழ் அரசியல்வாதி 1934 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜவஹர் சு சுந்தரம் தமிழக எழுத்தாளர் 1935 தொள்ளாயிரத்தி ஆண்டு மனவை முஸ்தபா தமிழக தமிழறிஞர் 1937 தொள்ளாயிரத்தி ஆண்டு ப தங்கம் தமிழக ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உதுமா லெ ஆதம் பா இலங்கை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி பாலு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பா அன்வர் மலேசிய தமிழ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலேசியா வாசுதேவன் திரைப்பட பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கா நெடுஞ்செலியன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு லக்ஷ்மி மிட்டல் இந்திய இங்கிலாந்து தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜி ஜின்பிங் சீன அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் தமிழ் இசை ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்தியன் தென்னிந்திய மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆலங்குடி ராமச்சந்திரன் தமிழக கடம் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி இந்திய வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டி எஸ் ராமசுவாமி பிள்ளை தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தங்கம்மா அப்பாக்குட்டி இலங்கை ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மணிவண்ணன் தமிழக திரைப்பட நடிகர் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏ சி திருலோகச்சந்தர் தமிழக திரைப்பட இயக்குனர்